வணக்கம் ஜூலை 28 எட்டு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சவுதி அரேபியாவில் கார் ரேஸ் பந்தயத்தில் கலந்து கொள்ள உரிமம் பெற்றுள்ள முதல் பெண்மணி ரீமா ஜிவாலி இரண்டு நற்றினை பாடல்களின் அடிவரையறை ஒன்பது முதல் பன்னிரண்டு வரை மூன்று அக்னி என்ற ஏவுகணை பூங்காவுக்கு விசாகப்பட்டினத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று அரபிக் கடலில் அமைந்துள்ள இந்திய தீவுகளின் சிறப்பு என்ன இரண்டு சமீபத்தில் எந்த நாட்டு ஆய்வாளர்கள் பால் வீதியில் கருந்துளை இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர் மூன்று மிகை வேக பணவீக்கத்தை சந்தித்த நாடு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி